ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரம் கிர தலைப்பில் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் என்னென்ன விதமாக விஷயங்களை பிரித்து நமக்கு நம்முடைய தர்மங்களை காண்பிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் அதிலே ஐந்தாவது காண்டமாக சொல்லக்கூடியது பிராயஷ்சித்த காண்டம்னு பெயர் பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னா பிராயஷ்சித்தம் அப்படின்னா நாம் செய்த ஒரு தவறுக்கு பரிகாரம் செய்கிறது இந்த பரிகாரத்திற்கு பிராயஷ்சித்தம்னு பெயர் அதாவது நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது நாம் படிக்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையில் தான் நாம் வாழ்க்கையே நடத்தணும் அந்த முறையில் தான் நாம் படிக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய படிப்பு இவே இவைகள்லாம் இந்த பிறவியிலே நமக்கு மிகவும் பலனை கூடியது நாம் செய்யக்கூடிய கர்மாவனாலே தான் நமக்கு நல்லவைகளோ கெட்டவைகளோ அனுபவத்திற்கு வருது அதுதான் சனாதன தர்மத்தினுடைய மதத்தினுடைய குறிக்கோள் அது ஒவ்வொரு சமயங்கள்லேயும் இவைகளில் நிறைய வேறுபாடுகள் வருது நான்கு யுகங்களாக காலங்களை பிரிச்சிருக்கா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு நான்கு விதமான யுகங்கள் காலங்கள் அந்தந்த காலங்களில் மனிதனுடைய மனது மனிதனுடைய புத்தி இவைகள் மாறுபடுறது அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்முடைய தர்மங்களையும் மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது அது மாதிரி நாம் மாத்தபோக நிறைய நமக்கு ஸ்ரமங்கள் வருது ஏன்னா நம்முடைய கர்மாக்களை நம்முடைய வேதம் நம் ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்காளோ எப்படி காண்பிச்சிருக்காளோ அந்த முறையில் தான் நாம் செய்யணும் அவைகளை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது ஆனால் இந்த யுகங்களின் காரணமாக அவைகளில் நிறைய மாறுதல்கள் ஏற்படுறது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு ஐம்பதாயிரம் லட்சம் வயசுன்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆனால் இந்நாளில் ரொம்ப குறைச்சலாக தான் நம்முடைய ஆயுஷ்காலம் இருக்கு காரணம் என்னன்னா நாம் செய்யக்கூடிய கர்மாக்களை அந்த அளவுக்கு நாம் கீழே கொண்டு வந்துட்டோம் தான் நமக்கு ஆயுஷு கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது மனோபலம் கிடைக்கிறது ஆகினாலே தான் சித்தசுத்தஜே கர்மா நது வஸ்தூபலப்தஜே இந்த கர்மாக்கள்லாம் இருக்கு ஆச்சபணத்திலிருந்து ஆரம்பித்தால் அனைத்துக்கும் கர்மாக்கள்னு பெயர் ஒவ்வொரு அசைவுக்குமே கர்மானுதான் பெயர் இந்த கர்மாக்கள் அனைத்தும் எதற்காக அப்படின்னா மனசு சுத்திக்காகத்தான் சித்தசுத்தயே கர்மா சித்தம்னு மனதிற்கு பெயர் மனசுத்திக்காகத்தான் இந்த கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு நது வஸ்தூபலப்தையே பொருள்கள் போகங்களை அனுபவிக்கிறதுக்காக கர்மாக்கள் இல்லை மனசு சுத்திக்காகத்தான் கர்மாக்கள் இந்த போகங்கள் அனுபவத்திற்கு வர்றதுங்கிறது அவாந்தர பலம்னு பெயர் விவசாயி வயலை உழுது தண்ணீர் பாய்ச்சி நெல் தெளித்து சாகுபடி பண்ணுறார் எதற்காக விவசாயி சாகுபடி பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நெல்மணியையும் நூறு நெல்மணியாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறார் அதிலேருந்து என்னென்ன வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த விவசாயிக்கு என்னென்ன வஸ்துக்கள்லாம் கிடைக்கிறதுனா நெல் கிடைக்கிறது வெக்கல் கிடைக்கிறது கூடவே கொசுக்களும் அதிகமாக வருது நெல் மணி வேணும்னு தான் சாகுபடி பண்ணுறார் அதுதான் மகாபலம்னு பெயர் கூடவே வைக்கல் வருது அதை நாம் பசுக்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம் கொசு வருது அதை நாம் பொறுத்துக்கிறோம் இவைகளுக்கெல்லாம் அவாந்தர பலம்னு பெயர் அதுபோல தான் நாம் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் மகாபலம் எது அப்படின்னா சித்தசுத்தி தான் மகாபலம் மனசு சுத்தியாகணும் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ ஒருவன் சுகமாக இருக்கான் துக்கப்படுறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனசுதான் காரணம் அந்த மனத்தெளிவுங்கிறது ரொம்ப வேணும் அதுதான் மகாபலம் பாக்கி அனைத்தும் ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்தம் அஷ்டைஸ்வரிய சமிருத்தியர்தம் ஆயுஷ்யா அபிவிருத்தி அர்த்தம் ஐஸ்வர்யாபாப்தி அர்த்தம் புத்திராபாப்தி அர்த்தம் ஆரோக்கிய பிராப்தியர்த்தம் இப்படி எல்லாம் சங்கல்பத்திலே சொல்கிறோம் இவைகளுக்கெல்லாம் அவாந்தர பலம்னு பெயர் அப்படிதானே ஒரு வண்டிக்கு எது மிகவும் முக்கியம் அப்படின்னா இன்ஜின் தான் முக்கியம் அப்போது டயர் முக்கியம் இல்லையா பெட்ரோலோ டீசலோ அது முக்கியம் இல்லையா டிரைவர் முக்கியம் இல்லையான்னு கேட்கக்கூடாது இது அனைத்தும் சேர்ந்து இன்ஜின் முக்கியம் அப்படின்னு சொல்றது மாதிரி தான் மனசு சுத்திங்கிறது தான் முக்கியம் கூடவே தேக ஆரோக்கியம் வேணும் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனசு சுத்தமாக இருக்கும் ஐஸ்வர்யம் நிறைய இருந்தால் மனசு நிறைஞ்சு குழந்தைகள் பிறந்தால் குடும்பம் நிறைஞ்சு அதன் மூலமாக மனசு சுத்தமாக இருக்கும் இப்படி அனைத்துக்கும் மனசுத்தி தான் முக்கியமான பலனாக நம்முடைய சாஸ்திரங்கள் பிரார்த்திக்கிறது அந்த மன மனத்தெளிவு அதற்காகத்தான் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் மகரிஷிகள் நமக்கு வச்சிருக்கா தர்மசாஸ்திரங்கள் சொல்றது அதில் இந்த யுகம் வாரியாக அதில் முன்ன பின்னே நாம் செய்யக்கூடிய முறை இவைகள் மாறுபடும் பொழுது நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் மாறுபடுறது அப்படி வர வர நமக்கு கெட்டபலன்கள் அதிகமாக வருது யுகம் வாரியாக இது மாறுபடுறது கெட்டபலன்கள் நமக்கு அதிலிருந்து வர்றதுனாலே தான் ரோகம் வருது தேக ஆரோக்கியம் இல்லை ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது வியாதி வருது ஒருத்தனுக்கு அப்படின்னா நோய் வர்றதுக்கு என்ன காரணம் இந்த ஜென்மாவிலையோ போன ஜென்மாவிலேயோ பாபம் செய்திருக்கோம் இந்த பாபகர்மாதான் நமக்கு வியாதியாக வருது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதற்கு என்ன நிவிற்த்தி இதை எப்படி சமாளிக்கிறது தப்பு செய்கிறதுங்கிறது மனுஷனுடைய இயல்பு அவனை அறியாமல் தப்பு நடந்து போயிடும் அதை தவிர்க்க முடியாது அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு பிராய்ச்சித்த காண்டங்கிறது சொல்கிறது இன்னும் தவறுகள் நடந்து போயிட்டால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிராயச்சித்த காண்டம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது அவைகள் என்னென்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்